பாடம் இருநூற்றி ஒரு முஸ்லிமின் துன்பம் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது கூடாது அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக சகோதரர்கள் ஆவர் அத்தியாயம் பத்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை கெட்ட செயல் பரவுவதை விரும்புகின்ற அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நோவினை தரும் வேதனை நின்றது இருபத்தி நான்காவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம்